ஸ்ரீகுருப்போ நம வேதர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேசா விசேஷ உபன்யாசம் தானம் விஷயமாக சில தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் தான பாத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதாவது நாம் செய்யக்கூடியதான தானம் யாருக்கு செய்யலாம் யார் நாம் செய்யக்கூடியதான தானத்தை வாங்கிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் விரிவாக காட்டுறது தானம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் ஏன்னா எல்லோரும் எல்லா தானத்தையும் எப்பொழுதும் வாங்கிக்கப்படாது அப்படின்னு நமக்கு கட்டுப்பாடுகளை சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் பொதுவாக சொல்கிற பொழுது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா வித்யாயுக்தர்மசீல்தாந்த சத்யவாதீ கிருத்தாயவான் திருதிமான் கோஷரண்ய தாத்தாயஜ்வா பிரண்பாத்திரமா அதாவது நாம் செய்யக்கூடிய தானத்தை வாங்கிக்கிறவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கணும் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வித்யாயுத்த நன்றாக நம்முடைய சாஸ்திரங்களை படித்தவனாகணும் தர்மசீலஹா தர்மத்தில் முழு ஈடுபாடு உள்ளவனாக இருக்கணும் தர்மத்தில் விஸ்வாசம் உள்ளவனாக இருக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கவனாக இருக்கணும் பிரசாந்தகா ரொம்பவும் பொறுமைசாலியாக இருக்கணும் தாந்தகா தாந்தகான்னால் எந்த விஷயத்திலையும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும் சத்தியவாதி கிருதஜா உண்மை பேசுகிறவனாக இருக்கணும் கிருத்தஜா நன்றி மறவாதவனாக இருக்கணும் சுவாத்தியாயவான் தன்னுடைய வேதத்தை பூர்ணமாக படித்தவனாக இருக்கணும் திருத்திமான் தான் செய்யக்கூடிய ஸ்வதர்மங்களே முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் தைரியமாக தர்மங்களை செய்கிறவனாக இருக்கணும் லோகத்தில் பயந்தண்டு தன்னுடைய தர்மத்தை பண்ணுறவனாக இருக்கக்கூடாது தைரியமாக தன்னுடைய தர்மத்தை பண்ணுறவனாக இருக்கணும் கோஷரண்யா பசு சம்ரக்ஷணம் பண்ணுறவனாக இருக்கணும் கோஷாவை வச்சுட்டுருக்கிறவனாக இருக்கணும் தாத்தா அவன் நாலு பேருக்கு கொடுக்கறவனாக இருக்கணும் அவன் தானம் பண்ணுறவனாக இருக்கணும் எஜ்வா சோமயாகம் பண்ணினவனாக இருக்கணும் அக்னிஹோத்திரம் பண்ணுறவனாக இருக்கணும் அப்படி இருக்கிற பிராமண பாத்திரமாகஹூ அப்படி இருக்கிற பிராமணன் தான் தானம் வாங்கிக்கிறதுக்கு லாயக்குள்ளவன் ஏன்னா பிராமணனுக்கு தான் தானம் வாங்கிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஏன் அப்படின்னா இப்போது இராணுவத்தில் ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்னா யார் அதை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா இராணுவ வீரன்தான் அந்த ஆயுதங்கள்லாம் தொட முடியும் தொடலாம் பிரயோகம் பண்ணலாம் எல்லோரும் போய் தொட முடியாது அப்படிங்கிறது போல் காயத்ரி மந்திரம் யார் நிறையா ஜபிச்சவனாக இருக்கானோ அவன்தான் தானம் வாங்கிக்கலாம் காயத்ரி மந்திரம் யாருக்கு இருக்க போகிறது உபநயனம் யார் பண்ணிட்டானோ அவனுக்கு தான் காயத்ரி மந்திரம் இருக்கும் உபநயனம் யாருக்குன்னா ஒவ்வொரு பிராமணனுக்கும் தான் அப்படி போகிறது அப்படி தொடர்பு இருக்குது அதையினாலே பிராமணன் தான் தானம் பாத்திரமாக உள்ளவன் பாக்கி பேர் வாங்கிண்டா என்ன ஆகும்னா அந்த தானம் அவனை அடிச்சுடும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அவன் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சுடுவான் இந்த அதிகாரம் இல்லாதவன் தானம் வாங்கின்றார் அப்படி இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கு அதே தானம் வாங்கிக்கிறதுக்கும் அவன் அந்த அளவுக்கு தபசு உள்ளவனாகவும் இருக்கணும் நாம் தானம் செய்யக்கூடிய வஸ்துக்கள் நிறைய இருக்குது தங்கத்திலிருந்து ஆரம்பித்து வஸ்திரம் வேஷ்டியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளோ தானங்கள் இருக்குது அத்தனை தானங்களும் வாங்கிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கணும் வாங்கிக்கிறவனுக்கு இவ்வளோ படிப்பு தன்னுடைய தர்மங்களை பண்ணினவன் அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் தான் நாலு பேருக்கு தானம் பண்ணுறவன் இவ்வளோ அதிகாரம் இருந்ததுன்னா அவனும் அந்த தானம் ஒன்றுமே செய்யாது எதை வாங்கிட்டாலும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தன் தானம் வாங்கின்றால் அந்த தான வஸ்து என்ன ஆடுறது அவனே அடிச்சுடுறது அப்படின்னு நம்முடைய வேதமே நமக்கு அது மாதிரி காட்டுறது என்ன ஒரு வஸ்துவை நாம் தானம் பண்ணுற பொழுது அவன் கிட்டேருந்து நாம் தபை வாங்கிக்கிறோம் தானமாக ஒரு பொருளை கொடுத்துட்டு அவன் டேர் உள்ள தபை நாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது அப்படி தபஸ் பண்ணினவனாக இருக்கணும் ஸ்ரோத்ரியே செய்வ சாகசிரம் ஆச்சாரியே த்குணம் தத்த ஆத்மே சதசாகம் அனந்தந்தூ அக்னிஹோத்ரிணி அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் ப்ரஹஸ்பதிங்கிறவர் காட்டுறார் ஸ்ரோத்ரியனுக்கு அதாவது சாஸ்திரம் அங்கங்களோடு கூடின வேதாத்தியனம் பண்ணினவனுக்கு நாம் தானம் பண்ணுறதுனால ஆயிரம் மடங்கு பலம் நமக்கு கிடைக்கிறது ஆச்சாரியே துகுணம் ததா ஆச்சாரியனுக்கு நாம் தானம் பண்ணுறதுனால ரெண்டாயிரம் மடங்கு நமக்கு பலம் கிடைக்கிறது ஆத்மக்னே சதசாகசிரம் ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் அவளுக்கு நாம் தானம் பண்ணுறதுனால பத்தாயிரம் மடங்கு பலம் கிடைக்கிறது அனந்தந்தூ அக்னிஹோத்திரினி அக்னிஹோத்திரம் பண்ணுறவாளுக்கு நாம் தானம் பண்ணுறதுனால முடிவில்லாத பலம் கிடைக்கிறது அனந்தமான பலம் கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நாம் தானம் பண்ணணும் சாமான்மாக தங்கம் வெள்ளி வஸ்திரம் இது மாதிரி உள்ள வஸ்துக்கள்லாம் தானம் பந்துக்களுக்கே தானம் பண்ணலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இது இல்லாமல் உக்ரதானங்கள்னு இரும்பு கம்பளி பஞ்சு பூசணிக்காய் நெல்லெண்ண எள் இவைகளுக்கெல்லாம் குரூர தானம்னு பேர் அவைகள்லாம் தானம் பண்ணுற பொழுது அதற்கு அதிகாரம் உள்ளவர்களுக்குன்னு பார்த்து தானம் பண்ணணும் பாக்கி சாதாரணமாக உள்ள வஸ்துக்கள்லாம் பந்துக்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எந்த ஒரு தானமாக இருந்தாலும் ஒரு புண்ணிய காலத்தில் நாம் கொடுக்க போகிறோம் அந்த புண்ணிய காலம் தீர்றத்துக்குள்ளே அந்த தானத்தை செய்துடணும் இப்போ கிரகணம் புண்ணிய காலம் வருதுன்னா அந்த கிரகண காலத்தில் அந்த தானத்தை செய்யணும் அப்போ நாம் இந்த அதிகாரம் உள்ளவர்கள் எங்கே இருக்கான்னு தேடிந்து போகப்படாது போனால் புண்ணியகாலம் முடிஞ்சு போய்டும் வியாசாச்சாரியால் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற பொழுது பிரதமம்து குரோர்தானம் தத்தியாத் ஸ்ரேஷ்டம் அனுக்கிரமாத் வரிசையாக பார்த்து கொடுக்கணும் முதல்ல குருவுக்கு கொடுக்கணும் அல்லது ஆச்சாரமாக உள்ளவர்களுக்கு கொடுக்கறது அல்லது தர்மத்தை நம்பி முடிஞ்ச வரையிலும் தர்மானுஷ்டானம் பண்றவர்களுக்கு கொடுக்கணும் அல்லது காயத்ரி தபம் மாத்திரம் பண்றவருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு வருஷப்படுத்தி சொல்ற இவெல்லாம் யாருமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா பந்துக்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காட்டுற குரோரபாவே தத் புத்திரம் தத்பாரியாம் தத் பௌத்திரம் பிரபௌத்திரம் தௌஹித்ரம் அந்நம்பா தற்குலோத்பவம் முதல்ல குருவுக்கு கொடுக்கணும் குரு இல்லை அப்படின்னா குரு பத்னிக்கு கொடுக்கலாம் அல்லது குரு புத்திரனுக்கு கொடுக்கலாம் அல்லது குருவனுடைய பேரனுக்கு கொடுக்கலாம் அல்லது குருவனுடைய கொல்லு கொடுக்கலாம் அல்லது குருவனுடைய சகோதரிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரேன் அப்படி அவெல்லாம் உத்தரம் இல்லை அப்படின்னா அப்போது இது மாதிரி சத்பிராமணனுக்கு கொடுக்கறது சத்பிராமண காயத்ரி மந்திரத்தை மாத்திரம் வச்சிருக்கிறவருக்காவது கொடுக்கறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அதே நாம் எந்த ஒரு தானம் பண்ணினாலும் அந்த தானம் கூடியவரையிலும் பணம் கொடு பலம் கொடுக்கிற விஷயமாக இருக்கணும் பதினாறு பேரை நிந்தித்து சொல்லியிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த பதினாறு பேர்களுக்கு தானம் கொடுக்காது அந்த பதினாறு பேர்களுக்கு கொடுக்கக்கூடியதான தானம் பலன்கொடுக்காமல் போயிடும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது சொல்கிற பொழுது குரோஷ் அப்பிரீதிஜனகே கிருத்தினே கிராமயாஜகே வேதவிக்கிரயக்கேச்சுவே ஸ்திரீபிர்ஜிது எத்தம் வியாழிரே திரமபந்தம் எத்தத்தம் ஊஷலீ பதௌ பரிசாரேஷு எத்தத்தம் எத் விர்தா தான அணி சோடசா அப்படின்னு அவரெலாம் நிந்திச்சிருக்கார் அதாவது குருவனிடத்தில் அப்ரீத்தியை சம்பாதித்தவன் குரு பிரீத்திக்கு பாத்திரம் இல்லாமல் இருக்கிறவன் அவனுக்கு கொடுக்காது கிருத்தக்னே அல்லது நன்றி மறந்தவன் அவனுக்கு கொடுக்கப்படாது கிராம யாஜகே அல்லது கிராம யாஜகம் பண்ணுறவன் கிராம யாஜனம்னா கிராமத்தில் நடக்கக்கூடியதான பொது காரியங்களை நிர்வாகம் பண்ணி நடத்துகிறவன் கிராம யாஜகே வேத விக்கிரயக்கே செய்வ பணம் வாங்கிட்டு வேத மந்திரங்களை சொல்லி கொடுக்குறவன் எஸ் எச்சா உப அல்லது தன் குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்தில் போய் வாசம் பண்ணுறவன் அவனுக்கு கொடுக்காது ஸ்திரீபிர்ஜித்தேஷு எத் தத்தம் அல்லது ஸ்திரீகள் பெண்கள் பண்ணக்கூடியதான வீடு இருக்குது அப்படின்னா இருக்கிற பிராமணனுக்கு கொடுக்காது வியாழக்கிராகே ததை வச்சா அல்லது தண்டனைகளை அனுபவித்தவன் ஏதோ தப்பு காரியங்கள் பண்ணி தண்டனை அனுபவிச்சவனுக்கு கொடுக்காது பிரம்மபந்தவ் அல்லது காயத்ரி மந்திரம் கூட ஜபம் பண்ணாத பிராமணனுக்கு பிரம்மபந்துன்னு பேர் அவனுக்கும் எத்தத்தம் ரிஷலி பதௌ ரொம்ப வயசானப்புறம் ரொம்ப வயசான கல்யாணம் பண்ணின்றவன் அவனுக்கு கொடுக்காது பரிசாரேஷு எத்தத்தம் அல்லது ஒரு காயத்ரி தபம் கூட பண்ணாமல் வெறும் உடம்புல பூனல் மாத்திரம் போட்டுருக்கான் அவன் பரிசாரகன்னு பேர் சமையல் பண்ணுறவன் காயத்ரி தபம் இல்லைன்னா அவனுக்கு கொடுக்காதுன்னு விர்தா தானானி ஷோடசா இவர்களுக்கு கொடுத்த தானம் விர்தாவாக போயிடுறது வர்த்தமாக போயிடுறதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொரு தானங்களுக்கும் ஒவ்வொரு பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்